வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் வில்வலன் பாதாவி படலம் அன்னவருடன் வந்தாள் அசமுகியனும் நாமம் மன்னினள் ஒருவன் தன்மனையனும் முறையில்லாள் தன் இறை தவிர்கின்றாள் தர்மமதியிலழ்வானோர் பன்னியர்தமை முன்னோர் படற் புயம் உறவுப்பாள் ஆழ்வினை புரியுள்ள தவமுனிவரும் வேள்வினையுறும் வண்ணம் வெந்தொழில் புரிகின்றாள் நீள் வினை வடிவானாள் நிருதர்கள் குலமெல்லாம் வாழ்வினை என ஆண்டும் வைகலும் உளவுற்றாள் கட்டழகு உளதாகும் காளையர்த்தமை நாடி கிட்டினள் புணர்கிற்பாள் கேளிரைகள்வோரை அட்டனள் நுகர்கின்றாள் அனைவள் ஒருவைகள் முட்டினள் துருவாச முனி உருதனியல்லை அந்த நன்முனிதன்னே ஆயிழை அவள் காணா சிந்துவன் இவன் இன்னே செய்தவம் அஃது அன்றி மைந்தர்கள் பெறுவேனால் வல்லையில் இவன் என்னா புந்தியில் நினைவாயே போய் அவன் எதிர்வுற்றாள் குருதலும் முனி நாடி ஒன் தொடி தனியேனீ குறுகியது எவன் மாதோ கூறுதியனலோடும் மறு அரு முனினின் பால் மனம் மகிழ்வோடுமேவி சிறுவர்கள் பெறவந்தேன் செப்புவது இது என்றாள் என்றலும் முனி முனிசூரர்க்கு இளையவள் என நாடி வென்றிகொள் மடமாதே மேலுருதவமெல்லாம் குன்றும் இன்னே கூடுவனெனின் நீயும் நின்றிடல் பழியல்லால் நீதியும் அளவென்றான் முனிது பகர் வேலை மொய்க் குழல் மடமானாள் இனி உனை மறுவாதே ஏகலன் ஒருவிப்போம் மன நினை ஒழிகின்றே வன்மையினொடு புள்ளி அனையவன் இதழூரல்லாரையிலுற்றாள் ஆடியனும் முகவையாள் அணையனை வலிது ஆக கூடினதுபொழுதில் குறுகினர் இருமைந்தர் ஈடு ஒரு வலிமிக்கார் இன்னவர் தமையன்னை மாடு உறவருகையென்றே மகிழ்வோடு தழுவுற்றா தழுவினள் பரிவோடும் தன் புதல்வரை நோக்கி மழக்களிரு அணையீர் காழ்வல்ல உணரில் வந்தீர் விழுமியத்தவமாற்றி மேர்வலி என்ன அழிதரு நிறை கொண்ட ஹசமுகி உரை செய்தாள் தாயினதுருவாயும் தந்தை தன் உருவாயும் ஏ இனையிருமைந்தர் வில்வலன் வாதாவி ஆயதொற்பெயர் பெற்றோர் அன்னைதன் உரை கொண்டே தூயதொற்குரவோன்றன் துணையடி பணி குற்றார் மூண்டிடுவைகுளுத்தி முனிவரனடிதன்னை பூண்டிடுதிறன்மிக்க புதல் வரை எதிர்நோக்கி வேண்டிய தேவன் என்ன வெய்யவள் தருமைந்தர் ஈண்டுனதவமெல்லாம் யாம் பெறாருளென்றார் ஆற்றெடுத்தவமெல்லாம் அருள் என் இன்னவை தாரேன் வீற்று ஒரு பொருள் உண்டேல் வினவுதீர் என மேலோன் சீற்றம் மது உளராகி சிறுவர்கள் இவன் ஆவி மாற்றுதும் இவன் என்ன வல்லையின் எழல் உற்றார் இறுதி செய்திட உன்னி இகளுடன் எழுகின்ற சிறுவர்கள் செயல் நாடிச் சினமுடும் முனி நீவிர் மறு அறு தவறுக்கே வைகளும் இடர் செய்வீர் குறு முனினுமது ஆவி கொள்ளுகையினி என்றான் இணையது முனி சொற்றே எமையடுவர்கள் என்ன மனமுறு தனிவிஞ்சை மாயையின் மறை போழ்தில் தனையர்கள் இருவோரும் தந்தை தனை காணார் அணையே தனை விடை கொண்டே ஆயடை ஒரு ஊற்றா வேறு ஒரு ஒருவனமேய்தி மெய்த்தவற்குழுவெல்லாம் கோரலை மனம் உன்னிக்குமரர்கள் இருவோரும் தேரிய உணர்வோடும் திசைமுகவனை நோக்கி ஈறு அகல் பகலாக எரியதன் இடை நோற்ற செந்தழலிடை நோன்பு செய்யவும் அயன் அங்கண் வந்திலன் அது நாடி மற்றொரு செயலுண்ணி வெண்திரல் இளையோனை வில்பலனெனும் பெய்யோன் சுந்தரமணி சுந்தரமமணிவாளால் துணிப்படையெறிகுற்றான் கையனது உடல் கீரிக் கரையொடு தசையெல்லாம் நெய்யுடன் நவியாக்கி நீடிய கனல் ஊடே வையகமருள்தாதை மந்திரமுறை உய்த் வெய்யவன் ஒரு வேள்வி விரை ஒடு புரி குற்றான் தவமுடுமகமாற்றச்சதுர் முகன்னது கண்டே அவனியின் விசை வந்தே அரியர் செயல் செய்வாய் எவனருள் பரிசென்ன இணையடி தொழுதேத்தி அவுணர்கள் வடிவாம்பில்வலன் இவை அறைகின்றான் வன்னியில் அவியூணாய் மாண்டிடும் ஒரு பின்னோன் மெய்நிறை வடிவோடும் விரைவுடன் வரல் வேண்டும் என்னலும் வாதாவி எழுகன அயன்போத அன்னதோற்பொழுதின் கண் ஆர்த்தவன் எழுந்திட்டான் ஆங்கனம் அரேசன் அதிசயமுழனாகி தீங்குடன் ஒரு சூழ்ச்சி சிந்தையினிடையுண்ணி பூங்கமலத்தானை போற்றி செய்தடியேனுக்கு என்றாய் ஈகன செய்வான் உள்ளையின் மரியே போலிவுரும்ாவி ஒல்லையின் இனிமேலும் உடல் துணிப்படுவானேல் எல்லையில் பரிவால்யான் எம்பியை எழுகென்ன தொல்லையில் வடிவோடும் தோன்றி முன்வரல் வேண்டும் இப்படி வரமொன்றே யான் பெறாருள்கின்றே மெய்ப்படும் உணர்வில்லா வில்வலன் உரை செய்ய அப்படிப் பலகாலமது முடிகென நல்கி செப்பருமறை வேதாச்சேனுடே நெறி சென்றான் சேரலும் அது காலைச் இருவோரும் ஏரென அமர் சூர்முன் ஏகியுன் மறுகோரியாம் வேரலை எனவோதி மேதினி முனிவோரைக் கோரல் செய் பெருவன்மை கொண்டதும் உரை செய்தார் மன்னவன் அவர் தம்மை மகிழ்வொடு நனிப்புள்ளி என்னுழை மருகீர்கள் இனிமையொடு உரும் என்ன அன்னவர் சிலவைகளாயத்தனில் வைகி பின்னுரையிருவோரும் பெருநிலமிசை வந்தார் நவை தவிர்குடகின் கண்ணால் வகை நெறி கூடும் கவலையின் வளமல்கும் கானக விடைத்தன்னில் அவுணர்கள் தாமங்கோர் ஆச்சிரமம் செய்தே எவரெவரும் வெக்கும் எப்பொருள்களும் வைத்தார் அன்னதோர் இடைத்தன்னில் ஆரிடராய் உள்ளோர் இன் உயிர்கொளவுன்னி இருவருள் இளமைந்தன் பொன்னிவர் திரிகோட்டுப் பொருதகராய் நிற்க முன்னவன் விரதம் செய்முனிவரின் இனிது உற்றான் வலன் எனவோதும் வெய்யவன் அவ்வெல்லை செல்வது ஓர் முனிவோரைச் செவ்விதின் எதிர்கொண்டு வல்விரே ஒடு தாழ்ந்து மற்ற உமது அடியேன் தன் இல்வருவீர் என்ன இயல்பொடு கொடு சென்றே இப்பகல் அடி கேளுக்கு இவ்விடை உணவு என்னா ஒப்பு அறு நெறி கூறி ஓதன வகையெல்லாம் அப்பொழுதினில் அட்டே அயம் எனும் இளையோனை துப்பு உருக்கரியாக துண்டம் அது உருவித்தே றியாகும் முதும் நாடி வள்ளுறு சுடர்வாள வகை வகை பட வீர்ந்தே அறியாக அட்ட பின் அவர் அவ்வூன் கொள்ளுரனுகர்வித்தே கூவுவன் இளையோனை கூவிய பொழுதின் கண் கொரியனும் உருவானோன் ஆவிமை உலனாகி அன்னவர் உதரத்தை மாலியுடு கீண்டே வருதலும் இருவோரும் சாவுரு முனிவோர்த்தம் தசையினை மிசைவாரா வீடுரு முனிவர் ஊன் மிசைந்து தொன்மை போல் ஆடன முனியன அனையர் மேவியே நாடொரும் இச்செயல் நடாத்தியுற்றனர் கேடரு முனிவர் தங் கிளைகள் மாழவே